வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி செய்தி சேவை ஜூன் எட்டாம் நாள் வைகாசி மாதம் இருபத்தி நாள் இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகளை தங்களுக்காக வழங்குபவர் மதுரையைச் சேர்ந்த அகிலா ஜீலன் தமிழக செய்திகள் நம்மை வடநாடு பின்பற்றுமாறு நமது 37 ஏழு எம்பிக்கள் செயல்பட வேண்டும் என சிவகங்கையில் நடந்த நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் ப சிதம்பரம் பேசியுள்ளார் மருத்துவ மேற்படிப்புக்கு தகுதி இருந்தும் வாய்ப்பில்லாமல் இருப்பவர்கள் யார் என அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிடுத்துள்ளது தொழிலாளர் மகள் நீட் தேர்வில் வெற்றி பெற்றதை அடுத்து மருத்துவ கல்லூரி கட்டண செலவை நானே ஏற்கிறேன் என டுவிட்டரில் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவிப்பு விடுத்துள்ளார் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர அனுமதி கோரிய மனுவுக்கு பதிலளிக்கும்படி அமமுக செய்தி தொடர்பாளர் சி சரஸ்வதிக்கு அரசு தலைமை வழக்கறிஞர் உத்தரவிட்டுள்ளார் மாணவர்களின் மருத்துவ கனவை தகர்த்து ஏற்ற தாழ்வை வளர்க்கும் நீட் தேர்வை மேலும் தாமதமின்றி ரத்து செய்ய கல்வியை மாநில பட்டியலுக்குள் கொண்டுவர திமுக பாடுபடும் என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கனிம வளம் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்காக சிறப்பு நீதிமன்றங்களை அமைப்பது குறித்த அறிவிப்பை அரசு வெளியிட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிடுத்துள்ளது இந்திய செய்திகள் மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷாவுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் நாளை தென்மேற்கு பருவமழை தொடங்குகிறது ஆகவே ஐந்து மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் அளிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் நிபா வைரசால் பாதிக்கப்பட்ட இளைஞர் உடல்நலம் தேடி என சுகாதாரத்துறை அமைச்சர் அறிவிப்பு விடுத்துள்ளார் ஆந்திர பிரதேசத்தின் முதல்வராக பதவியேற்றுள்ள ஜெகன் மோகன் ரெட்டி தனது அமைச்சரவையில் ஐந்து துணை முதல்வர்களை நியமனம் செய்யப்போவதாக செய்திகள் வெளியிட்டார் நிலையில் தற்பொழுது ஐந்து துணை முதல்வர்களில் ஒருவராக நடிகை ரோஜா நியமிக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது மும்பையில் முப்பத்தி வயது கிரிக்கெட் வீரர் ராகேஷ் பவாரை மர்ம ஒன்று அடித்து கொன்றது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நடந்து முடிந்த மக்களவை தேர்தலுக்காக பாஜக மட்டும் ரூபாய் இருபத்தி கோடி செலவிட்டுள்ளதாக காங்கிரஸ் கடும் குற்றச்சாட்டு உலக செய்திகள் இளம் பருவநிலை ஆர்வலர் கிரேட்டாவுக்கு உயரிய மனித உரிமைகள் விருது வழங்கப்பட்டது ஐம்பது மீட்டர் தூரத்தில் ரஷ்யா அமெரிக்கா போர்க்கப்பல் சந்திக்கவிருந்த பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது பிரிட்டன் பிரதமர் பதவியை தெரசா மே ராஜினாமா செய்துள்ளார் பிரிட்டனின் அடுத்த பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை பிரதமர் பொறுப்பை தெரசா மே கவனிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நலப்பற்ற ஒரு வகையான பொருளாதார ஈகோயிசத்தினால் மோதல்கள் தான் வலுக்கும் வர்த்தக ஏன் உண்மை போரை கூட விடலாம் என்று ரஷ்ய அதிபர் விளாதிமிர் புதின் அமெரிக்க அதிபர் டிரம்பை எச்சரித்துள்ளார் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவின் விமானி பாஸ்போர்ட் இல்லாமல் தோஹா விமான நிலைய குடியுரிமை அதிகாரிகளிடம் சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த திங்களன்று புளூ ஃபீல்டில் இருபத்தி வயது இளைஞரான குரூப் ஜே என்பவருக்கு ஆறு வயது குழந்தை பலாத்காரம் செய்ததற்காக நூத்தி வருடங்கள் தண்டனை விதித்துள்ளார் தீர்ப்பளித்துள்ளது உலகம் முழுவதும் நடைபெற்று பயணிகள் விமான சேவைகளை பிளைட் என்னும் அமைப்பு ஒவ்வொரு வினாடியும் கண்காணித்து வருகிறது இதில் நேரம் தவறாமைக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது நட்சத்திரம் கோளாக மாறுவதை ஆராய்ச்சியாளர்கள் முதன்முதலாக படம் பிடித்துள்ளனர் ஜோகூர் மாநிலத்தில் உள்ள பனைமரத் தோட்டம் ஒன்றுக்கு அருகே மூன்று யானைகள் நஞ்சு கொடுத்துக் கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஜோகூரின் கிழக்கு பகுதியில் அந்த யானைகளின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக உள்ளூர் போலீசார் தெரிவித்துள்ளனர் விளையாட்டுச் சேதிகள் பிரிஸ்டல் மைதானத்தில் நடைபெறுவதாக இருந்த உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி பத்தொன்பதின் பதினோராவது ஆட்டம் ஒரு பந்து கூட வீச முடியாமல் கடும் மழையால் பாதிக்கப்பட்ட பாகிஸ்தான் இலங்கை அணிகளுக்கு எதிரான ஆட்டம் கைவிடப்பட்டது இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி வழங்கியது ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பு சார்பில் சீரீஸ் ஃபைனல்ஸ் தொடர் நடக்கிறது இந்திய அணி தனது இரண்டாவது லீக் போட்டியில் நேற்று போலந்து அணியை எதிர்கொண்டது இந்த போட்டியில் மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது தென் ஆப்பிரிக்கை ஆறு விெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இரண்டாயிரத்தி பத்தொன்பது உலகக்கோப்பையில் முதல் வெற்றியை பதிவு செய்தது இந்தியா சகல் ரோஹித் சர்மா அபாரமாக ஆடி அணியின் வெற்றிக்கு வித்திட்டனர் இத்துடன் நற்றினையின் செய்தி சேவை நிறைவடைகிறது நன்றி வணக்கம்